தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று நாம் அனைவரும் அனுமானை வணங்கினால் சனி பகவான் நம்மை விட்டு விலகி செல்வார் என்ற தலைப்பில் உங்களோடு இன்று உரையாற்றுகிறேன் சனி தோஷம் வந்துள்ளது என்றவுடன் பலரும் பயந்து போவார்கள் சனி பகவான் எப்போதும் நல்லவர்களை தண்டிப்பதில்லை தேவை செய்து வாழ்கின்றவர்களை மட்டுமே சனி பகவான் தண்டிக்கின்றார் இதற்கு புராண ரீதியாக சான்றுள்ளது இலங்கையில் சிறைப்பட்டு கிடந்தால் சீதை இராவணின் எந்த ஆசை வார்த்தைகளுக்கும் அவள் மயங்கவில்லை சீதையை மயக்க ராமபிரான் உருவத்தை எடுக்கலாமே என்று சிலர் யோசனை சொன்னார்கள் இராவணனுக்கு அப்போது இராவணன் அதையும் செய்தேன் நான் இராமர் வேடம் போட்டவுடன் பிறர் மனைவியே நோக்குதல் பாவம் என்றே மனதில் பட்டது இராமர் வேடத்தில் நான் மனமாற்றம் பெற்றேன் என்றான் கடலில் பாலம் அமைக்கும் பணி நடந்தது சுக்கிரவன் அங்கதன் அனுமான் மற்றும் வானரப்படைகள் அந்த பணியில் மும்பரமாக ஈடுபட்டிருந்தனர் அனுமான் பாறைகளை பெயர்ந்தெடுத்து ராமபிரானுக்கு வெற்றி என்று கடலில் போட்டு கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த சனி பகவான் அனுமானே இப்போது உனக்கு ஏழரை சனி துவங்குகின்றது என் பணியை செய்ய உன் உன் உடலில் இடம் கொடு என்றார் சனி பகவானே ராவனின் சிறையில் உள்ள சீதாதேவியை மீட்க நாங்கள் இலங்கை செல்ல வேண்டும் அதற்காகவே இந்த பாலம் அமைக்கும் பணியை சேவையாக செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பணி முடிந்ததும் தாங்கள் என் உடல் முழுவதையும் எடுத்து அதுவரை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று அனுமான் கோரிக்கை வைத்தார் அதை சனி பகவான் ஏற்றுக்கொள்ளவில்லை காலதேவன் எனக்கு கொடுத்த ஆணையை நான் மீற முடியாது எனவே உன் உடம்பில் எந்த பாகத்தில் நான் இருக்கலாம் என்பதை மட்டும் தெரிவித்தால் போதும் என்றார் அனுமான் என் கைகள் இராம பிராணுக்காக பணியில் ஈடுபட்டுள்ளன எனவே கைகளை பிடித்து விடாதீர்கள் காலில் உங்களுக்கு இடம் தரக்கூடாது அது உங்களை அவமதித்திற்குரியதாகும் எனவே என் தலைமீது அமர்ந்து உங்கள் கடமையை செய்யுங்கள் என்றார் அவர் தலைமீது அமர்ந்தார் சனீஸ்வரன் அதுவரை சாதாரண பாறைகளை தூக்கி வந்த அனுமான் சனி பகவான் தன் தலைமீது அமர்ந்த பின்பு மிகப்பெரிய பாறைகளையும் பெயர் தடுத்து தன் தலை மீது வைத்து கொண்டார் அதன்பின் கடலில் வீசி பாலம் அமைத்தார் இதனால் பெரிய பாறைகளை எடுக்கும் போது அனுமானுக்கு பதினாக சனி பகவானே அந்த பாறை சுமக்க வேண்டியதாயிற்று ஒரு காலகட்டத்திற்கு மேல் சனி பகவானால் சுமையை தாங்க முடியவில்லை அனுமானின் தலையிலிருந்து சனி குதித்து விட்டார் அதை கண்ட அனுமான் சனி பகவானே என்ன அதற்குள் இறங்கிவிட்டீர்கள் என்று கேட்க நான் தோற்று போனாலும் ராமருக்கு பாலம் அமைப்பதில் நானும் பங்கு பெற்றது பெருமையாக உள்ளது எனவே ஏழை எளியவர்கள் இராம பிராணியோ அல்லது ஆஞ்சநேரையோ நினைத்து பரிகாரம் செய்தால் அவர்களுக்கு நான் தொந்தரவு தரமாட்டேன் மகிழ்ச்சியாக மகிச்சாக வழி வைப்பேன் என்றார் எனவே ஏழரை சனி அர்த்தம சனி கண்டசனி அட்டமத்து சனி நடப்பவர்கள் உங்கள் பகுதியுள்ள ஆஞ்சநேர் கோயிலுக்கு சனிமையில் சென்று வணங்கி சனி பகவான் தோஷம் நீங்கும் நன்மையே நடக்கும் ஆஞ்சநேயருக்கு இருபத்தேழு மிளகு வைத்து விலக்கேற்றுவது நல்லது நலமுடன் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்